ார் உடனே ஒருவர் எழுந்து பள்ளிவாசலை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தார் அவர் பள்ளிவாசலை விட்டும் வெளியேறும் தன் பார்வையை அவரிடம் செலுத்திய அபு ஹுரேராரதியாகும் அவர்கள் இந்த மனிதர் நம் அபுல் காசிம் சல்லம்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு மாறு செய்துவிட்டார் என்று கூறினார்